அவர்களில் எவருக்கும் அவர்களில் வேட்டி மட்டும் இருந்தது வேறு சிலரிடம் தங்கள் கழுத்தில் இருந்து கட்டிக்கொள்ளதற்கு ஒரு போர்வை இருந்தது அவ்வாறு கட்டி கொள்ளும் போது சிலரது போர்வை கரண்டை கால் வரை இருக்கும் வேறு சிலரது போர்வை கால்களின் பாதியளவு வரை இருக்கும் தமது மறைவிடங்களை பிறர் பார்த்து விடலாகாது என்பதற்காக தம் கைகளால் துணியை சேர்த்து பிடித்துக் கொள்வார்கள்